ம் பர்ணேயா மேவிரம் பேஜாரங்கை வாசி வசேமேவி தஞ்சாயுந்திரோ ஸ்வூஷா விவே அரிஷ ஸ்வோஸ்பாஹோ முதல்முண்டம் இரண்டாவது ஃண்டண்டம் ஆறாவது மந்திரே தீ தய சுர்ச்ச यजमानं சூரியவாச்சம் அபிவன் அச்சியேஷவியலோக்க உபநிஷத் அங்கிரச மகர்ஷி சொல்வதாக கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறது முதல்ல பரவித்யா அபரவித்யா முதல் கண்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு பரவித்யா சுருக்கமாக விளக்கப்பட்டது இப்பொழுது அபரவித்யா சற்று விரிவாக விளக்கப்படுகிறது அபர வித்யாவில் கர்மாவை பற்றி பேசுகிறார் அபரவித்யாவில் அதிகமான பகுதிகள் கர்மந்தான் இருக்கு காயிக்க வாச்சிக்க கர்ம பிரதானம் அதுதான் இருக்கிறது இந்த கர்ம எல்லாம் நிச்சயமா பலனை கொடுக்கும் வீண் போகாதுங்கிறது முதல்ல சொன்னார் இந்த கர்மங்கள் எல்லாம் மந்திரங்களால சொல்லப்பட்டிருக்கு கீதையில பார்க்கிறோம் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவா யஜ்யாத் பவதி பர்ஜன்யா யஜ்ய கர்ம சமுதவ கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுதவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்யே பிரதிஷ்டிதம் ரொம்ப அத்புதமாக நம்மெல்லாம் இந்த ஜீவர்களெல்லாம் உடம்பெல்லாம் சரீரம் கிடைக்கிறது எதுனாலன்னா உணவுனால் கிடைக்கிறது உணவு வந்து மழையினால் கிடைக்கிறது மழை யஜத்தினால் கிடைக்கிறது யஜம் வந்து கர்ம ரூபமாக இருக்குது இந்த கர்மமெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதம் பகவானிடத்துலேருந்து வந்திருக்கு பிரம்ம அக்ஷர சமுதவம் அங்கேயும் அக்ஷரம் இருக்குது அந் பிரம்மன அங்கே வேதம்னு அர்த்தம் வேதம் அக்ஷரத்துலேருந்து வேதம் வரும் ஈஸ்வரங்கிட்டே இருந்து வேதம் கிடைச்சிருக்கு வேதத்தில் கர்மா இருக்குது கர்மா வந்து யஜ்யமாக இருக்குது யஜ்யமெல்லாம் மழை கொடுக்கறது மழையினால உணவு கிடைக்கிறது ஜீவராசிகள்லாம் வாழ்க்கை மனுஸ்மிரு சொல்கிறது அக்ன பிராஸ்தாஹுதி ஆதித்யம் உபதிஷ்டே ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டி விருஷ்டேர் அன்னம் பிரஜா மனுஸ்மிருதி அக்னௌ பிராஸ்தாஹுதி அக்னியில் பண்ணக்கூடிய ஆகுதியானது ஆதித்யம் உபதிஷ்டே சூரியனுக்கு போகிறது ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டிஹி சூரிய பகவானுடைய மழை பெய்கிறது விருஷ்டேகே அன்னம் அதிலிருந்து உ பொருள் ததா பிரஜாக பிரஜாகன நர்த்தம் ஜீவர்களுக்கு ஷரீரங்கள்லாம் தோன்றுகிறது பிரஜாகங்கிற பதம் ரொம்ப முக்கியமானது பிரகர்ஷேன ஜாயத்தே இது பிரஜாக தர்மாத்து ஜாயத்தே இஜாக தர்மத்தினால் பிறந்து தர்மத்தை காப்பாற்றி தர்மமாகவே இறக்கணும் அதுதான் நம்ம தேசத்தினுடைய தர்மம் இந்த பாரத தேசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் பிறக்கிறதும் தர்மம் வாழ்றதும் தர்மம் அறதும் தர்மம் ஆக தெர்மத்தினாலேயே புறந்து தர்மத்திலேயே வாழ்ந்து தர்மத்திலேயே சாகு தர்மத்தோட மகிமே அது இந்த தர்மானுஷ்டானத்தை பற்றி சொல்லுகிற அங்கிரஸ் மகரிஷி வேதங்கள்ல இருக்கு இந்த வேதங்கள் எல்லாம் ரிஷிகளால் சொல்லப்பட்டது கர்மங்களெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள் ரிஷிகளால் சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிச்சா இந்த உலகத்தில் இகலோக ஃபலமும் கிடைக்கும் பரலோக பலமும் கிடைக்கும் இகலோகம் பரலோகம் எங்கே போனாலும் நம்ம சௌக்கியமாக வாழலாம் நமக்கு குறைகள் இருக்காது நாமளாக குறைப்பட்டுக்கணும்னு தீர்மானம் பண்ணினால் ஒழிய குறைகள் இருக்காது அது மாதிரி ஒரு உபதேசம்னு வச்சுங்களேன் தது ஏற்றது சத்தியம் வீண் போகாது ஆனால் ஒன்று ஒழுங்காக பண்ணணும் கவனமாக பண்ணணும் கர்மா பண்ணுற போது ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது அதுக்கு என்னெல்லாம் விதிகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிகளை பூர்த்தி பண்ணணும் அதில் கவனம் இருக்கணும் நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி தினசரி தியானத்தில் பார்க்குறோம் அந்த சிறு செயல் பண்பு எல்லாம் அழகாக சொல்லியிருக்கு சரி இப்போ இந்த கர்மாவை பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நேற்றைக்கே பார்த்துட்டோம் இந்த ஆகுதிகள்லாம் என்ன பண்ணுறது இங்கே இருக்கிற போதும் இவனுக்கு தனம் தானியம் பசு லாபம் எல்லாம் கொடுத்து இறந்ததுக்கு பிறகும் ஏக்கஹா அதிவாசகா இந்திரஹா ஒரே தலைவன் அங்கே பல லீடர் கிடையாது அது மாத்திரமல்ல அவனை மீறி எவனும் ஒன்றும் பண்ணிட முடியாது அர்த்தம் அனைவரையும் ஆண்டு கொண்டு வாழ்பவன் அனைவரையும் ஆண்டு கொண்டு வாழ்கின்ற ஒரே தலைவன் அந்த இந்திரனுடைய உலகத்துக்கு போகலாம் அங்கே போகும்போது இந்திரனுடைய பரிவாரங்கள் எல்லாம் உனக்கு ரொம்ப விசேஷமான மரியாதை பண்ணி கூப்பிடுவார்கள் நீ நல்ல சத்கர்மம் செய்திருக்கிறதுனால அந்த ஆகுதிகளெல்லாம் அந்த தேவதைகளுக்கு போய் சேர்ந்து இந்த தேவதைய அனுகிரகத்தினால நீ மரணத்துக்கு பிறகு இந்த ஜீவனானவன் சூரிய துவாரத்தின் வழியாக தட்சிணாயன மார்க்கமாக என்று பொருள் இந்த இடத்துல சந்திரனுடைய பாதைங்கிறது தான் தட்சிணாயணம் சொல்லுவோம் இந்த காண்டெக்ஸ்டில் சொர்க்கலோகம்னு சொல்லியிருக்கிறதுனால சொர்க்கலோகம் வந்து அந்த பாதை தான் சூரிய ரஷ்மி சந்திர ரஷ்மிங்கிறதுலாம் அங்கங்கே பாடபேதங்கள்லாம் அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நம்ம டீப்பாக போனால் பிரம்மசூத்திரத்துக்குள்ளே நுழையணும் இப்போ அதெல்லாம் முடியாது ஆ சூரியசிய ரஷ்மிபிஹி யஜமானம் பகந்தி அவனை கூட்டிக் கொண்டு போகிறது அவனுக்கு பிரியாம் வாச்சம்னா இஷ்டமான சொற்களை அவன் விரும்புகின்ற நல்ல சொற்களை எல்லாம் சொல்லி அவனை விசேஷமாக பூஜை பண்ணி முதல் மந்திரத்தில் சொல்லியதில்லை சொல்லியதில்லவா ஏஷவ் பந்தா சுக்ருத லோகே அதே வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக போடுகிறது ஏஷவ் புண்ணிய சுக்ருதோ பிரம்ம லோகா பண்ணின புண்ணிய காரியத்தினுடைய விளைவு இந்த உலக வாழ்க்கை இந்த சொர்க்கலோக சுகம் உங்களுக்காக இருக்கிறது தாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்பமாக இருங்கள் இந்த கல்யாணத்தில் காசி யாத்திரை வந்து சொல்லுவா ரொம்ப இதாக இருக்கும் இந்த காசி யாத்திரை கிளம்புவாங்க அதெல்லாம் ஒரு ஷடங்காக போயிடுத்து இந்த காசி யாத்திரை கிளம்புற போது அவங்க வந்து எல்லாம் இந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணி கண்ணுக்கெல்லாம் மையெல்லாம் வச்சு கையில் புத்தகத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு தடியெலாம் கொடுத்து இதெல்லாம் மூட்டையெல்லாம் கட்டி விகடனம் கொடுத்துருவான் நான் பார்த்தேன் ஒரு இடத்துல ஏப்பா காசி யாத்திரைங்கிற பேரை சொல்றேன் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு புஸ்தகம் கொடுக்கணும்டா அப்படின்ட்டான் ஏதோ ஒரு புஸ்தகம் கொடுக்கணும்னா என்ன அந்த காலத்தில் எல்லாம் ஓட்டு ஏற்றி சுவடியாக இருந்திருக்கும் புத்தகம் இல்லை சாஸ்திரம்ப்பா என்னத்தையும் ஒரு புத்தகத்தை கொடுனு கையில் தடியை கொடுத்து ஒரு மூட்டையெல்லாம் கட்டி காசி யாத்திரைக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சேன்னா வந்தோடனே மாலை மாத்திரமே அது ரெடி பண்ணி அனுப்புவோம் அதனால இந்த காசு யாத்திரை போகிற கொஞ்சம் தூரம் பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வருவார் அவ்வளோதான் அப்படியே அனுப்பிச்சுட்டா பரவாயில்லை திருப்பி கூட்டுன்னு வர அந்த சடங்கு பார்க்கணும் இந்த இந்த ஸ்லோகத்துக்கு வந்துறதுக்காக சொல்கிறேன் அங்கேருந்து அவர் திரும்ப கூட்டின்னு வருவார் அது இந்த பொண்ணோட அப்பா போவர் போய் கையில் ரெண்டு மஞ்சள் தேங்காய் எடுத்துன்னு போவார் அப்படி தானே இதுதான் நடக்கிறவருக்கு என்னங்கண்ணா கல்யாணம்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காலத்தில் மறந்து போயிடுச்சேன் இருக்கேன் அதனால் என்ன இந்த ரெண்டு தேங்காயை மாப்பி கையில் கொடுத்துட்டு காசியாத்திரை சொல்லுவார் தமிழ்லேயே சொல்லுவார் தான் சொல்ற பழக்கம் மந்திரம் எல்லாம் சொல்றது இல்லை காசியாத்திரை காசி யாத்திரை போக வேண்டாம் போக வேண்டாம் சொல்லி கொடுப்பார் இந்த பொண்ணோட அப்பாவுக்கு பிரீஸ்ட் இருக்கார் அவர் சொல்லி சொல்லுங்க காசி யாத்திரை காசி யாத்திரை போக வேண்டாம் போக வேண்டாம் எனது குமாரதி ராமலட்சுமி ராமலட்சுமியை அவர் தங்களுக்கு தங்களுக்கு கன்னியகாதானம் செய்கிறேன் கன்னியகாதானம் செய்கிறேன் நீங்கள் நீங்கள் அவளை பாணி கிரகணம் செய்து கொண்டு பாணி கிரகணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் கிரகஸ்தாசிரமத்தில் சுகமாக இருக்கவும் சுகமாக இருக்கவும் எப்போ சொன்னது எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு பரவாயில்ல கிரகஸ்தாஸ்ரமம் சுகமாக இருக்கவும் சரி என்ன மாதிரியே சுகமாக இருக்கவும் அப்படி சொல்லி எல்லாம் வந்து தர்ம ச அப்படிலாம் சொல்லி சொல்லி கொடுத்து அவரை வாங்க ஒரு வந்து வந்த உடனே மாலை மாற்றி இன்னும் ஊஞ்சல்லாம் பண்ணி அதெல்லாம் பெருசு பெருசாக நடக்கும் எதுக்கு சொல்கிறேன் எல்லாம் அதெல்லாம் அவருக்கு எப்படி இருக்கும் சுற்றி வர இத்தனை பேர் நின்று எல்லாம் சொன்னால் நமக்குன்னு ஆள் இருக்கப்பா இல்லாட்டி இவங்க ரெண்டு பேர் மாத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் அதெல்லாம் இல்லை நம்ம கல்ச்சரில் என்னென்னா உங்களுக்காக நான் இருக்கோன்னு உறவுகள்லாம் சுற்றி சுது வெளிநாட்டில் சர்வசாரணம் உங்கள் ரெண்டு பேரும் போவான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வி மேரீடு அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து டைவர்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னா அது பண்ணிக்கிற போதே க என்ன கண்டிஷன்னா ரொம்ப நாள் கூட இருக்க மாட்டேன் ஏன் வச்சுக்கோ அப்படிலாம் உண்டு சும்மா கொஞ்ச நாளைக்கு இருப்போ அப்புறம் பிரிஞ்சதுக்கு பிறகு கவர்மெண்டில் பணம் கொடுப்போம் அதுக்கெல்லாம் அதுக்காக அப்ளிகேஷன் போட்டுருவாங்க போட்டோடனே அதுக்கு ரூபா வந்துடும் அப்புறம் வந்து இன்னொன்று அப்புறம் டைவர்ஸ் இதே கதை தான் போயிட்டு போட்டேன் அதை நினைக்காமல் இருந்தால் நல்லது இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணுற போது இதெல்லாம் தோன்றுது ஒப்பிட்டு பார்க்குற புத்தி இருக்கே இந்த கம்பாரிசன் எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு பார்க்குற போது இது யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது ஆக ஏஷகா வஹா புண்ணியா சுக்ருதோ பிரம்மலோகா என்று சொல்லி இந்த காசியாத்திரை கதை மாதிரி இங்கேயே நீங்கள் தங்கள் மெதுவாக சொல்லிப்பா உங்களுடைய புண்ணியம் முடியும் வரை சுகமாக இருக்கவும் சுகமாக இருக்கவும் அவன் நினச்சிட்டு இருப்பான் ஏதோ ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோம் போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் தெரியும் என்னெல்லாமும் நடக்கும் ஆனால் இங்கே இங்கே இங்கேலாம் நடக்கும் நம்ம கவர்மெண்டில் அப்படிலாம் நடக்கும் இங்கே அப்படி இல்லை அடுத்த மந்திரம் பாருங்கள் இதுவரைக்கும் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணியது கர்மத்தினுடைய பிரபாவத்தை மகிமையை சொல்லியது கர்மங்களெல்லாம் செய்ய வேண்டும் நாம் நம்முடைய கடமைகளை நன்றாக செய்ய வேண்டும் நம்முடைய கடமைகளெல்லாம் சாஸ்திரங்களிலே வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன சாஸ்திரத்தை சொன்னவர்கள் பொய் சொல்லவில்லை மகான்கள் ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களால் சொல்லப்பட்டுள்ள கடமைகளை முறையாக செய்தால் நாம் வேண்டிய பலன்களை வேண்டியவாறு பெறலாம் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் ஈண்டு செய்தவம் முயலப்படுமா அப்படி ஒரு குரல் இருக்கு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஏ யதா மாம் பிரபத்தியே தாம்வ பஜாம்யகம் கிருஷ்ணரும் கீதையில் சொன்னார் யார் என்னை எவ்வாறு எதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் அவ்வாறே அருள் புரிகிறேன் கர்ம சித்தியைத்தான் மக்கள் கேட்கிறார்கள் இதுவரைக்கும் வேதம் பேசினது ஒரு குரல் இப்போ என்ன பேசுகிறது அதே வேதம் பேசுகிறது ஆனால் இந்த கர்மம் பூர்ணமானது கிடையாது அதுதான் இப்போ சொல்லப்போது கர்மம் முழுமையான இன்பத்தை கொடுக்காது நாம் வாழ்க்கையில் சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற போது நமக்கு ஸ்வாவமாக என்ன எண்ணம் இருக்குது சுகம் எங்கேயோ வெளியில் தான் இருக்குது இது இயற்கையாக பிரகிருத்தியே அப்படி இருக்குது இயற்கையாகவே நமக்கு சுகங்கிறது வெளியில் தான் இருக்குது காஃபியில் இருக்குது டீயில் இருக்குது சாப்பாட்டில் இருக்குது நீங்களே போட்டுங்க நான் ரொம்ப நேரம் சொன்னால் எனக்கே என்னவோ பண்ணுறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதில் இல்லாமல் சுகம் இருக்குதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம் அப்போ அதை அடையணும்னா என்ன பண்ணுறது சாதாரணாவே பார்த்தோம்மா சந்தோஷம் வெளியில தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்குது டிவியில் இருக்குது வீட்டில் இருக்குது காரில் இருக்குது ஃபோனில் இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாலும் சந்தோஷம் இருக்காது ஆகையினாலும் இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்குங்கிற ஒரு தீர்மானம் நமக்கு இருக்குது சுபாவமாகவே இருக்கு ஆனால் அது சந்தோஷம் கொடுக்கும்னா எப்படி அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கும் பணம் வேணும் அதை காப்பாற்றுறதுக்கும் பணம் வேணும் கடைசியில் இன்னொருத்தருக்கு வரதட்சணையாகவும் கொடுக்கணும் ஆ இதை சம்பாதிக்கணும் காப்பாற்றணும் ஆர்ஜனே துக்கம் ரக்ஷனே துக்கம்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சம் பணம் வேணும் பணம் வேணும்னா என்ன பண்ணணும் வேலை பார்க்கணும் நான் லௌகிக்கமாக சொல்கிறேன் வைதிகமாக சொல்லலை லௌக்கிகமாக பார்த்தாலே நீங்கள் ஒரு பொருளெல்லாம் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய பொருள் வேண்டும் என்றால் அதுக்கு நீங்கள் பொருளுடையவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு பிரம்மச்சாரியை வச்சு காப்பாற்றினா நம்மக்கிட்ட காசு இருக்கணும் இல்லையா காசு இல்லாமல் எப்படி பிரம்மச்சாரியை வச்சு காப்பாற்றுறது பைசா வேணும் இப்போ எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா காசு வேணும் காசு வேணும்னா என்ன பண்ணணும் காசு சும்மாவாக வரும் நாலு இதாக உங்கள்கிட்ட போய் எதை சாஸ்திரம் சொன்னால் தான் குருதட்சிணையாவது கிடைக்கும் வேலை ஏதாவது பண்ணணும் நான் இந்த லௌக்கிகமாக இப்படி சொல்கிறேன் லௌக்கிக வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஒழுங்கா வேலை பார்த்தா தான் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஒழுங்கெல்லாம் வேலை பார்த்தா நம்ம என்ன மந்திரியோட சொந்தக்காரனாக கிடைக்கிறது அப்போ அது கிடைக்காது அப்போ ஒழுங்கா வேலை பார்க்கணும் ஒழுங்கா வேலை பார்த்தா தான் கண்டினியூஸாக நமக்கு பணம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பணம் கூடும் அதனால நம்ம இதெல்லாம் பண்ணலாம் ஒழுங்கா வேலை பார்க்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்புறம் என்னன்னா மனசும் சரியா இருந்தா தான் வேலை பார்க்க முடியும் மூட் அவுட்டாடுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வேலை பார்க்க முடியும் இத்தனை கண்டிஷன் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படி பண்ணினத்துக்கு பிறகு எல்லாம் இருக்கு இருந்த இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே ஒருத்தன் பெருசா பண்ணிவிடுறோம் பார்த்து பொறாமையா இருக்கு கஷ்டமா இருக்கு நம்மளதுல திருப்தியை காணும் என்ன போங்க அந்த வாஷிங் மிஷின் மாதிரி இது இல்லை அப்படி ஒரு கஷ்டமா வேற இருக்கு திருப்தியும் வரமாட்டேங்கிறது ரெண்டுங்கெட்டானா மாட்டின்ட்டோம் அதில் ஒரு நிறைய பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறோம் பெர்ஃபெக்ஷன் நடக்குமோன்னா அனாத்மா துவைத்தத்தில் நெவர் பெர்ஃபெக்ஷன் அத்வைத்தத்தில் ஆத்மாவில் எவர் பெர்ஃபெக்ஷன் இல்லை அது பெர்ஃபெ நெவர் பெர்ஃபெக்ஷன் அதில் ஒரு நாளும் என்னென்ன அதுலேயும் வந்து நெவர் இம்பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லணும் நெவர் இம்பெர்ஃபெக்ட் இது நெவர் பெர்ஃபெக்ட் ஆனா நம்ம என்ன பண்றோம் எதுல பெர்ஃபெக்ஷனே இருக்காதோ அதுல பெர்ஃபெக்சனை எக்ஸ்பெக்ட் பண்றோம் எது எப்பவும் பெர்ஃபெக்டா இருக்கோ தெரியவே மாட்டேங்குது அத்வயத்துல பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை பெர்ஃபெக்சன் எங்க இம்பர்ஃபெக்ஷன் இருந்தா தானே பெர்ஃபெக்ஷன் அதுல ரெண்டுமே இல்லை அதனால தான் அது எல்லாத்தையும் கடந்ததாக இருக்கு ஆயினால இங்க உபரிஷத்தை என்ன சொல்லுகிறது எப்பாலும் இந்த விஷய சுகத்துக்காக வேலை பண்ணிட்டு இருக்க பாரு இகலோக சுகத்துக்காக கர்மா பரலோக சுகத்துக்காக கர்மா பண்றதுங்கிறது அளவு மீறி போனால் ஆபத்து இது சரி வராது எந்த வேதம் கர்மம் வந்து வீணற்றது அமோகமானது சத்தியமானது பயனுள்ளது என்றெல்லாம் சொல்லியதோ அதே வேதம் சொல்லுகிறது இப்பொழுது வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது நீங்கள் ஒரு பொருளை வாங்குற போது அதில் இருக்கிற விசேஷத்தை தான் வியாபாரி சொல்லுவானே தவிர ஒரு நாள் அதில் இருக்கிற தோஷத்தை சொல்ல மாட்டா சொன்னா வியாபாரம் நடக்காது ஆனால் வேதம் எப்படி இல்லை வேதம் வந்து பொதுவானது உண்மையை எங் எதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுகிறது கர்மத்தினுடைய குறைபாடுகளை இப்பொழுது சொல்ல தொடங்குகிறது கர்மத்தினுடைய தோஷத்தை சொல்லு கர்மத்தோட குணம் இது வரைக்கும் சொல்லப்பட்டது கர்மத்தினுடைய தோஷத்தை சொல்லு கிருஷ்ணர் கீதையில் சொல்றார் சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நியஜேத் பதினெட்டாம் அத்தியாயத்தில் சொல்றார் அர்ஜுனா நம்ம பிறக்கிற போதே இந்த தேசத்தோட தர்மத்தை வச்சுன்னு சொல்ற ஸ்லோகம் அதெல்லாம் நீ பிறக்கிற போதே ஷத்ரியனா பிறந்துட்ட இந்த ஷத்ரியனா பிறந்தவனுக்கு இன்னொருத்தனை கொல்லணுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு தர்மம் தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை சாமதான பயத தண்டங்களால் அவனை திருத்த வேண்டியதுங்கிறது தர்மம் உனக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீ உன்னோட கூட பரம்பரை தொழிலது சகஜம் கர்ம கௌந்தேய சகன்னா என்ன அர்த்தம் கூடன்னு அர்த்தம் ஜம்னா என்ன பிறந்ததுன்னு அர்த்தம் நான் பிறக்கிற போதே எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த கர்மாவிலே இருந்திருக்காங்க அதனால் எனக்கு வந்து அந்த கர்மா வந்து சேர்ந்துருக்கு இப்போ அப்படி இல்லை நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம் அந்த காலத்தில் ஜாதி தர்மங்கள்லாம் இருந்தபோது சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்தியஜேத் அது தோஷத்தோடு இருந்தாலும் அதை விடாதே ரெண்டாவது லைன் சொல்றார் சர்வாரம்பாகி தோஷேன இதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன் முதல் லைன் முக்கியமில்லை சகஜம் கர்ம கவுந்தேய சதோஷம் அப்படி நத்தியஜேத் சதோஷம் அப்பி சகஜம் கர்ம நத்தியஜேத் தோஷத்தோடு இருந்தாலும் உன் பிறப்பால உனக்கு கிடைச்சிருக்கிற கர்மத்தை நீ விடக்கூடாது அப்படின்னா செகண்ட் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா கர்மங்களும் தோஷத்தோட தான் இருக்கு எப்படின்னா நெருப்பில் புகை போல நெரு சர்வாரம்பாகி தோஷேன தூமேனாகிவாவிருத்தாக சர்வ ஆரம்பாகி எல்லா கர்மங்களும் தோஷேன ஆவருத்தாக தோஷத்தினால மூடப்பட்டிருக்கு எப்படின்னா தூமேன அக்னிஹி தூமேன இவ நெருப்பானது புகையினால் கவரப்பட்டிருப்பது போல புகைங்கிறது ஒரு தோஷம் தானே அக்னியில் புகைங்கிறது ஒரு தோஷம் ஆகையினால புகை இல்லாமல் நெருப்பை உண்டு பண்ணுறதுங்கிறது சிரமம் கொஞ்சம் விட்டால் புகை வந்துடும் அது மாதிரின் அதே மாதிரி இங்கே சாஸ்திரம் இப்பொழுது சொல்ல போகிறது எத்தனை கர்மா எவ்வளவு பெரிய அத்திருத்தரம் பண்ணாலும் கோட்டி யஜ்யங்கள் பண்ணாலும் கோட்டி கோட்டி அர்ச்சனை பண்ணினாலும் அதுக்கு பலன் பரிச்சின்னம் சொல்ல போகிறது மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறது முதல்ல மந்திரத்தை படிச்சுடுவோம் அதுக்கப்புறம் அர்த்தத்தை பார்ப்போம் அதாவது கேவல கர்ம நிந்தா சாகர வரைக்கும் நான் கர்மமே பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவனை பார்த்து உபனிஷத் பேசுகிறேன் ஏதோ முடிஞ்சது ஐம்பது வயசு வரைக்கும் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா பேசாமல் ஆசிரமத்துக்கு போய் உபனிஷத்து கிளாஸை அட்டன் பண்ண பண்ணிகிட்டே இருக்காது அதெல்லாம் போகும் பண்ணினதெல்லாம் போரும் சம்பாதித்ததெல்லாம் போரும் எல்லாம் கொடுத்ததெல்லாம் போகும் எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கும் திருப்தி வரப்போகிறதில்ல எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கும் கொடுத்துட்டு நல்லா கொடுத்துட்டோங்கிற திருப்தி உனக்கும் வராது எவ்வளோ கொடுத்தாலும் அவனும் சொல்ல போகிறான் என்னத்தை பெருசாக கொடுத்துட்டேன்னு அவனும் சொல்ல போகிறான் ஆகையினால் திருப்தி வரப்போறதில்லை ஆகவே திருப்தி அவருக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் பின்னால் ஒரு அம்மா இருப்பா சொல்லுவா என்ன பெருசாக பண்ணிட்டாங்க அவனு சொல்லுவான் நீங்கள் ஊழலாம் இல்லை நீங்களாம் அப்படி கிடையாது நீங்களாம் எக்ஸெப்ஷன் எ உலகத்தில் அப்படி ஒரு பழக்கம் ஏதாவது கூடி நான் கூட தகராறு வந்துடும் வழிக்கு வந்ததுனால நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடும் அது எப்படி இருக்குன்னே தெரியாது ஆனா அது போய் பார்த்தா தெரியும் சின்னதுக்கெல்லாம் சண்டை போடுறத பார்த்தா ஐயோ இதுக்காக போய் இப்படி சண்டை போடுற ஒண்ணுமே இல்லையே உப்பு பெறாத சமாச்சாரமா இருக்க உனக்கு உப்பு பெறாத சமாச்சாரம் அவருக்கு அதுதான் பெரிய விஷயமே அதனால் மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறது கேவல கர் மந்திரம் படிக்க ஆரம்பிக்கல இல்லையா ஆரம்பிக்கிற மாதிரி வந்தேன் நிறுத்திவிட்டேன் கேவல கர்ம நிந்தா இப்போ கேவல கர்ம நிந்தா வெறும் கர்மத்தை மாத்திரம் பண்ணிண்டே இருக்கிறத நிந்தனை பண்றது சாஸ்திரம் போரும்பா சில சமயம் கூட மடத்த நிர்வாகம் மன்ற சன்னியாசிகளே கூட எண்பத்தஞ்சு வயசு ஆனாலும் விடமாட்டேன்னா என்ன பண்றது அடுத்த சாமியார்ட்ட சாமி கொடுக்க முடியல ஏன்னா அடுத்த சாமியார் நம்மள மாதிரி பண்ணுவார உங்களை மாதிரி எவனும் பண்ண முடியாது அடுத்த சாமியார் இவரை நம்பறதுக்கு என்ன பண்றது நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் நாளைக்கு செத்து கூட அவன் தான் வேற வழி கிடையாது கொடுத்துந்தான் நானும் இப்போ நானே பிடிச்சுன்னே இருக்க முடியுமா இங்கே ஆவியை விட்டாலும் சாவியை விடேன்னு விட முடியாது அது நம்பிக்கை வரமாட்டேங்க இப்போ வந்து எல்லோரும் சுவாமி என்ன இருந்தாலும் உங்கள மாதிரி யாரும் வர முடியாது அப்படின்னா என்ன மாதிரி யாரும் வர முடியாது வர வேண்டிய அவசியம் கிடையாது என்னை காட்டிலும் நல்லா அப்படி நினைக்கப்படாதா என்ன நல்லா பண்ணுற ஆட்கள் வரட்டுமே இதை விட நல்லா திட்டம் போட்டு அழகாக பண்ணட்டுமே அதுக்கு பிரார்த்தனை பண்ண வேண்டாமா பகவான்கிட்ட பகவானே ஏதோ எனக்கு எனக்கு கொடுத்துருக்கிற சக்தியில் ஏதோ பண்ணியிருக்கேன் நீ தான் அனுகிரகம் பண்ணியிருக்கேன் இதை காட்டிலும் நல்லா பண்ணுறவங்கலாம் வரட்டுமே நான் ரெடியாக இருக்கேன் வாங்க மாட்டேங்கிறாங்க இங்கே இந்த பிடி சாவியன்னா ஐயோங்கிறான் அய்யோ அதெல்லாம் சரிவராஜ சுவாமி உங்களை பார்த்தாலே எங்களுக்கு படிப்பு வந்துடுச்சு நீங்களே அந்த அவஸ்தையை போடுங்க உங்களுடைய நீங்கள் அவஸ்தைப்பட்டு எங்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுங்க மனசே வராது இந்த விடுறதுங்கிறது இருக்கு என்ன யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சாஸ்திரம் கருணையோடு சொல்றது வள்ளுவரே இவ்வளோ அழகா சொன்னார் வரணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அருளோட தவம் பண்ண போயா அப்படிங்கிறார் திருவள்ளுவரே சொல்றார் திருவள்ளுவர் சொல்லுவாருப்பா திருவள்ளுவர் அந்த காலத்து ஆளு இந்த காலத்தில் அவருக்கு தெரியுமா என்ன எங்க போனாலும் கஷ்டமா இருக்கு அது கதை பேசினா பெருசாகிடும் அதில் இந்த வெறும் கர்மத்திலேயே உழல்றதும் கர்மம் பண்ணாமல் இருக்கிறதும் தவறு கர்மத்திலேயே உழன்று கொண்டு இருப்பதும் தவறு இப்போ ஒரு மரத்தை உண்டு பண்ணுறோம் மரத்தை வச்சுட்டு முன்னாள் செங்கல்லாம் கட்டி அது ஆடு மாடெல்லாம் கடிக்காமல் பார்த்துக்கிறோம் நல்லா பெருசாக வந்ததுக்கு பிறகு அது தேவையில்லை அது எடுத்துவிட அதே மாதிரி செயல் புரிஞ்சு நல்ல அனுஷ்டானங்களெல்லாம் பண்ணி நம்ம பக்குவத்தை அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் அதுக்கு வேலை கிடையாதுன்னு நான் சொல்லலை கிருஷ்ணரே சொல்ற என்னது ஆறுருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சத்தை யோகாருண்டஸ் தசைவ சம காரணம் உச்சிய அதாவது மனதை பக்குவப்படுத்த விரும்புகின்றவனுக்கு கர்மம் சாதனமாகிறது மனதை பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு கர்மத்தை விடுவது சாதனமாகிறது ஷமஹா சங்கராச்சியர் பரமார்த்த சந்யாசகாங்கிறார் ஆசிரமத்தை வாங்கிக்க பேசாம இந்த மந்திரங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம் நீங்க ஏன் வச்சுக்கோங்க நான் லௌகிக கர்மத்தையே திருஷ்டாந்தமாக எடுத்துட்டு இருக்கேன் லௌகிக கர்ம திருஷ்டாந்தம் வைதிக கர்ம தாஷ்டாந்தத்துக்காக ப்ளவாஹேத்தே அதிருட ரூபா அஷ்டாதோக்தவரம் எு கமையே தேயேந்தி மூடா ஜராமத்தே புனரேவிய ப்ளவாய் அப்போ எேயேந்தூராமத்தும் புனரேவியலத்தை நந்தன பண்ணுகிறது கர்மாவி கர்மாவ சன்னியாசம் பண்ணி ஆத்மானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்கு தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு வேதோ நித்தியம் அதியதாம் தகுதித்தம் கர்மஸ்வனுஷீயத்தாம் தேனேசஸ்யவிதீயதாம் அபச்சிதி காமியே மதிஸ்தியஜாம் பாபகுகரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சாவசீயதாம் நிஜகிருகாத் தூர்ணம் விநீர்தாம் என்ன ஒரே தாம் தாம்கிறீங்களே வேதத்தை ஒழுங்கா படி அதில் சொல்லியிருக்கிற கர்மத்தை ஒழுங்காக பண்ணு அதை ஈஸ்வர பூஜையாக பண்ணு காமிய கர்மத்தை பண்ணாதே பாவத்தை தொலைக்கிற மாதிரி கர்மத்தை பண்ணு உலக சுகத்தில் இருக்கிற குறையெல்லாம் நினச்சிப்பார் ஆத்ம சுகத்தில் இருக்கிற நிறைவை நினைத்துப்பார் எனவே ஆத்ம சுகத்தை அடையறத்துக்காக இந்த உலக சுகத்தை தரத்துக்கான கர்மங்களை விட்டு குரு கிட்ட போய் வேதாந்த விசாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையின்னு சாதன பஞ்சகத்தில் சங்கராச்சாரியார் உபதேசம் பண்ணியிருக்கிறார் அவன் இங்கே எப்படி சொல்லுகிறது இந்த மந்திரங்கள்லாம் எப்படி சொல்லுகிறதுனா இந்த எல்லா பொருள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் வாரண்டி கேரண்டி அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்கும் எல்லா மருந்துலையும் இருக்கும் அது அத்தனை நாளைக்கு தான் வேலை பண்ணும் அதுக்கப்புறம் அது வேலை பண்ணார் அது மாதிரி தான் இதுவும் இது இந்த அதில் இருக்கிற குறைய சொல்கிறது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா இந்த சிகரெட்டு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம் கீழே வந்து புகை உயிருக்கு பகை எவ்வளோ பெரிய எழுத்துலன்னா பூதக்கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும் இது என்னன்னா பரம மேலே மேலே பரம தரும் எது சிகரெட்டு சிகரெட்டு பரம திருப்தி இழுக்க இழுக்க இன்பம்னுலாம் எழுதியிருப்பான் ஒரு ஒருத்தரையும் குடிக்க குடிக்க இன்பம் தான் அப்படிலாம் வேலை எழுதி போட்டிருப்பான் கீழே பார்த்தா என்னென்னா புகை உயிருக்கு பகை அந்த இதில் வேலை போனால் அந்த நெருப்பை மலக்க காட்டில் எல்லாம் எழுதியிருப்பான் என்னது புகை வனத்திற்கு பகை நெருப்பெல்லாம் வைக்காதீங்க எங்கேறதுக்கு அப்படிலாம் எழுதிருப்பாங்க மாதிரி சின்ன எழுத்துல எழுதியிருக்கோம் கவனிக்கிறது ஆனால் வேதம் நல்லா உச்சமாக சொல்கிறது பூத கண்ணாடி இல்லை சாதாரண புத்திக்கே புரிகிற மாதிரி சொல்கிறது ஆனால் இது புரியறதுக்கு புண்ணியம் இருந்தால் புரியும் இப்போ சொல்லுகிறது ஏன் வச்சுங்க நிறைய பேர் கர்மமே பண்ணுறது இல்லை வெறும் லௌகிக்க பண்ணிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் லௌகிக கர்மம் அஞ்சு நிமிஷம் விளக்க க முன்னாடி போட்டு கிளம்ப போகிற இடத்துல நான் சொன்னது எல்லோரும் கேட்கணும் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் கடவுளை சுவாமி சுவாமி சாமி சாமி காப்பாற்று அப்படிதான் அப்படிதானே அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் என்னென்னா நியூஸ் பேப்பர் டிவி அரட்டை கச்சேரி இதுலேயே தான் போயிருக்கோம் சுவாமியை ரொம்ப நிறைய நல்லா நினைக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பேருக்குன்னு நினச்சிட்டு மற்ற காரியத்துக்காக தான் அவரையும் நினைக்கிறோம் இது ஒழுங்காக நடக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை நினைக்கிறேன் ஏன் வச்சுக்கோ அது நடக்கலைன்னா உன்னை நினைக்கிறேன்னு நினச்சிடுவேன் அப்படி ஒரு சுபாவம் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இந்த மந்திரம் சொல்லுகிறது சத்தமாக சொல்கிறது இந்த பாரு ஒரே சாப்டர்ல ஒரே பகுதியில் நினைச்சே பார்க்க மாட்டான் அடி வச்சா இருக்கும் ஏதோ சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்புறம் ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி உபனிஷத்து ஓங்கி அறையிற மாதிரி சொல்கிற ஏ தேரூப்பாக அதிருடாக ப்ளவாக முதல் ஸ்டேட்மெண்ட் ஏ தேன்னு அனுர்த்தம் இந்த யூப்பாக யஜ்ய ரூபமானது அதிருடாக கர்ம எக்ஞரூப்பாக அதிருடாக எக்ஞ வடிவமான இந்த செயல்கள் அனைத்தும் அதிரடாகா ப்ளவாகா ப்ளவான்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெப்பம்னு அர்த்தம் தெப்பம் தோணி படகு ஒரு நம்ம ஒரு சின்ன கட்டு மரத்தை வச்சுக்கிட்டு அட்லாண்டிக் ஓஷனில் போனால் எப்படி இருக்கும் அட்லாண்டிக்ல அட்லாண்டிக் தெரியுமில்லையே மணிக்கணக்காக பறந்துட்டே இருப்பான் மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அட்லான்டிக் மேலே தான் பறந்துட்டு இருக்கணும் அமெரிக்கா போகணும்னு அப்போ அப்படி பறக்கிறதுலே வந்து கீழே என்றைக்கு போய் சேரு எந்த கரையை போய் எப்படி அடையுறது அது மாதிரி சொல்கிறது இந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பறவைகள்லாம் பறந்து சீக்கிரம் மலைக்கு போகணுன்னா போயிட முடியும் எறும்பு இங்கிருந்து மலைக்கு போகணுன்னா எவ்வளோ நாளாகும் அது மாதிரி தான் கர்மாவினால அடையிறதுன்னா அதிருடாக யஜ்ன ரூபாகா அதிருடம்னா திருடம்னா தெரியும் உறுதியானது அதிருடம்னா உறுதியற்றதுன்னு வலுவற்றது திருடம் என்றால் வலுவானது வலிமை வாய்ந்தது வலிமை மிக்கது அதரிடம் என்று சொன்னால் வலிமையற்றது வலுவற்றது எத்தனை நேரத்துக்கு அந்த கட்டுமரம் நல்லா இருக்கும் கொஞ்சம் தூரம் போக போக போக இது உப்பு தண்ணி பட்டு பட்டு பட்டு ஊறி ஊறி கடைசியில் நடுவில் நம்மளை அப்படியே சமுதிரத்தில் தள்ளிடும் ப்ளவாகா ப்ளவாகன்னா ப்ளவாக பகுவட்சனத்தில் போட்ட எல்லா கர்மங்களும் வலுவற்ற தோணிகள் யஜரூப்பாக யஜ்யரூபாகு சொன்னால் விளக்கி சொல்கிற யஜ்யங்கள் பல்வேறு வகையான யஜங்கள் இருக்குது அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்ம ஏஷு கர்ம நான் அன்பயமெல்லாம் சொல்லலை நான் அன்வயத்துக்கெல்லாம் நான் பிளான் பண்ணலை சும்மா அப்படியே சுருக்கமாக அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படிலாம் சொன்னால் பெருசாகிடுவோம் அஷ்டாதசோக்தம் கர்ம ஏத்தே யஜரூபா தனியாக போட்டுடணும் ஏதே யஜ்யரூப்பாக அதிருடா ப்ளவாக ஃபுல் ஸ்டாப் இந்த வலுவற்ற தோணிகள் யஜங்கள் யஜ்யஸ்வரூபமெல்லாம் வலுவற்ற தோணிகள் அது மாத்திரமல்ல அஷ்டாதோக்தம் கர்ம அவரம் கர்ம ஏஷு ஏஷு வேதேஷு எந்த வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மமானது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வேத பூர்வம் கீதையில் கிருஷ்ணர் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்திலாம் இந்த வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை கண்டனம் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும் ஞாபகப்படுத்தி பார்த்துங்க அஷ்டாதசோக்தம்னு சொன்னால் பதினெட்டு பேர் சேர்ந்ததுன்னு அர்த்தம் காரகாணி இதெல்லாம் நிறைய சொல்லணும் கர்மான்னு சொன்னால் இப்போ கர்மாவை எடுத்து கர்மம் வந்து எப்படிப்பட்டதுன்னா கர்ம அனித்தியம் அல்லது பரிச்சின்னம் கர்ம பலம் அப்பி அப்பரிச்சின்னம் அனித்யம் அதாவது செயல்களும் வரையறைக்குட்பட்டது செயல்களின் பலன்களும் வரையறைக்குட்பட்ட செயல்களும் முழுமையாக செய்ய முடியாதது பலன்களும் முழுமையாக இல்லாது இதுதான் செயலுடைய தோஷங்கள் கர்மாவினுடைய குறைபாடுகள் கடைசி வரைக்கும் நீங்கள் உழைச்சுட்டே தான் இருக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது நகி தேகபருதா சக்கியம் தியக்தும் கர்மாணி அசேஷதஹான்னா பகவான் முற்றிலும் ஒருவன் செயல்களை விட முடியாது ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து என்னத்தையாக தாயகட்டமாக விளையாடிட்டுருக்கணும் செயல்களை ஒருவனும் நகி தேகபருதா சக்கியம் தியக்தும் கர்மாணி அசேஷதா அஷ்டாத சோக்தம்னா அது இந்த யாகங்கள்லாம் பதினெட்டு இதெல்லாம் தெரியும் இதையும் சொல்லி வைக்கிறேன் இந்த காரக்கம்னு ஒன்று ஆதிசங்கராச்சர் அடிக்கடி சொல்கிறார் காரகம் காரகம் கர்மன்னு சொல்வார் காரக்கம்னா என்ன அர்த்தம்னா ஒரு கர்மம் செய்யணும்னா எஜமானம் வேணும் நம்பர் ஒன் கர்த்தா கர்த்திரு காரகம் அப்புறம் கர்ம காரகம் என்ன கர்மம் பண்ண போகிறோம் பூஜை பண்ண போறியா கணபதி பண்ண போறியா நவகிரகம் பண்ண போறியா இல்லை உழைப்பொறையா இல்லை தண்ணி பாய்ச்ச பொறையா இல்லை தேங்காய் பிடுங்க பொறியா என்ன பண்ண போகிற செய்கிறவன் செய்யப்படுற தொழில் கர்மக்காரகம் அப்புறம் எதனால் செய்ய போகிறேன் பூஜை எப்படி பண்ண போகிறேன் பூவால் பூஜை பண்ண போறியா கரண்டியால் நெய்யை விட போறியா இல்லை கையால் மரத்தில் தேங்காய் பறிக்க போகிறியா கரணக்காரகம் கர்த்தக்காரகம் கர்மக்காரகம் எல்லா செயலுக்கு தேவையான செயல் புரிபவன் என்ன செயலை புரிகிறான் எதனுடைய துணை கொண்டு அந்த செயலை செய்கிறான் பேராவை கொண்டு எழுதுகிறோம் வாயை கொண்டு பேசுகிறோம் கரணம் அப்புறம் என்னதுண்ணா யாருக்காக பண்ண போறேன் வேலை விழுந்து விழுந்து அப்பாவும் அம்மாவும் வேலை பண்ணுறேங்கிறாங்க எதுக்குன்னா குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக தான் பண்ண போறோம் ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்களுக்கு எல்கேஜிக்கு சீட்டு வாங்கணும்னா பத்தாயிரம் கொடுக்கணும் அதனால் இதுக்காக நான் வேலை செய்கிறேன் குழந்தைகளுக்கா என் குழந்தைகளுக்கா நான் வேலை செய்கிறேன் அப்போ அது என்ன விட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு போகும் அதுக்காக வேண்டி என் குழந்தைகளுக்கா நான் செய்கிறேன் கர்மா பண்ணுறாரு சந்தோஷத்துக்காக இப்போ அப்பாதானம் அபாதானம் இல்லை சம்பிரதானம் அப்புறம் அபாதானம்னா இது எங்கேருந்து இந்த சாமான்லாம் கொண்டு வர்றது ஹோமத்துக்கு சாமான் வேணும்னா என்னென்னா பசுமாட்டிலேருந்து நெய் வேணும் தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வேணும் என்ன நிறைய பொறி வேணும்னா நெல்லிலிருந்து பொறி எடுக்கணும் அபாதானம் அபாதானம்னா என்ன எதுலேருந்து சாமான்களை சம்பாதிக்கிறது அப்புறம் என்னென்னா இது எத்தனை பேரோட சம்பந்தப்பட்டது இதுக்கெல்லாம் யாரெல்லாம் சகாயம் பண்ணணும் சம்பந்தம் அப்புறம் எங்கே பண்ணுறது இப்போ யாகசாலையில் பண்ணுறதா வித்யா பீடத்தில் பண்ணுறதா இந்த பிரம்மலோகத்தில் பண்ணுறதா எங்கே பண்ணுறது அதிகரணம் இத்தனை இருக்குது அப்புறம் யாரை கூப்பிட்டு பண்ணுறது தேவர்கள் சம்போதனம் பண்ணணும் அவனை கூப்பிடணும் தேவர்களை எல்லாம் ஏ தேவாகா ஸ்ருணியாம பத்ரம் ஸ்ருணையாம இப்போ எத்தனை காரகம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இத்தனை வேற்றுமையை வச்சுண்டு பண்ணுற கர்மத்தினால வேற்றுமை இல்லாத பேரின்பம் கிடைக்கவா போகிறது அப்படின்னு உபநிஷ் சொல்கிறது நான் சொல்லலை அஷ்டாதசோக்தம் ஆக இந்த காரகங்களெல்லாம் பரிச்சின்னம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆக முடியுமா அத்தனை கண்டிஷனும் பஞ்சகவ்யம் வேணும்னு சொல்கிறேன் பஞ்சகவியம் ஒரே மாட்டிலருந்து பால் வேணும் தயிர் வேணும் நெய் வேணும் அப்புறம் வந்து அந்த மாட்டோட கோமயம் கோஜனம் வேணும் ஒரே பசுமாட்டிலருந்து பண்ணாதான் விசேஷம் அப்படி நான் சொன்னேன் திடீர்னு சொல்றீங்களே அந்த பசுமாட்டிலருந்து நெய்க்கு எப்படி போகிறது முதலே சொல்லி சொல்லியிருக்க கூடாதா முதல்லிருந்தே அந்த மாட்டை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் அதை காப்பாற்றி வச்சுருப்பேனே இல்லை இல்லை இதுக்கு நூறு வருஷம் இருக்கிற நெய் இருந்தால் கொடுக்க முடியுமா இருக்கு சாஸ்திரத்தில் அதுக்கு பேரே ஒரு கிருதம்னு பேர் விசேஷமான கிருதம் அதுக்கு என்னவோ பேர் விசேஷமான பேர் பத்து வருஷம் இருக்கிற நெய்க்கு இருக்கிற பவர் நூறு வருஷம் இருக்கிற நெய்க்கு இருக்கிற பவர் வேறு ஆயுர்வேதத்தில் சொல்லுகிறது நூறு வருஷம் பழமையான நெய்யை உடம்புல தேய்ச்சி குளிச்சா எல்லா நோயும் தீரும்ங்கிறது ஆயுர்வேதம் நூறு வருஷம் பழமையாக இருக்கக்கூடிய நெய் கொண்டு வானா கொண்டு வருது நூறு வருஷமா நேற்றுக்கு வச்சுருந்தே கிண்ணத்தில் காணும் எல்லாம் வழிச்சு சாப்பிட்டு போயிட்டான் எங்கேப்பா பண்ணுறது அது மாத்திரமில்லை டாக்டர் இப்போ நெய்யே சுவாண்டான்னு சொல்லியிருக்காரு அதனால நெய்யை பற்றியே நாங்கள் நினைக்கிறதில்லை ஆவின்ல போய் கேட்கலான்னா அது என்ன நெய்யோ அவன் என்னத்தை கொடுக்குறானோ பகவானுக்கு வழித்தான் பசுமாட்டு நெய் தான் ஹோமத்துக்கு வரணும்னா நீங்கள் இப்போ நான் புது எனக்கு தெரியவே தெரியாது இதுதான் பார்த்தேன் புதுக்கோட்டை சொல்கிறா ஹோமத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நெய் வச்சுருலாம் அந்த நெய்யை விட்டு ஒரு நாள் பொங்கல் பண்ணிட்டான் அவர்தான் தெரியாமல் அதை வந்து என் கைக்கு வந்துடுச்சு போட்டா வாந்தி விடுத்துட்டேன் எப்படிலாம் அது வாயிலே போட முடியல அதுக்குன்னு ஒரு நெய்யான் என்ன நெய் பாருங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு உத்தமமான நெய்னால் தான் ஹோம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு அப்புறம் சொன்னேன் இனிமே இந்த பண்ணினீங்க நடக்கவே நடக்காது ஹோமம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை பண்ணினால் சுத்தமான நெயில் பண்ணுங்க இல்லாட்டியும் ஹோமமே அவசியம் கிடையாது யதாவி அதுக்கப்புறம் இப்படி எனக்கு வேஷமாகிது இந்த ஹோமம் பண்ணாட்டி என்ன இப்போது எனக்கு தெரியவே தெரியாது அஜானந்தான் நமக்கு ஒன்றுமே தெரியாது இதுதான் ரொம்ப நாளாக நன்றி இருக்குங்கிற நமக்கு இன்றைக்கி தானே தெரியுது அது அந்த நெய் அதுக்குன்னு நெய் இப்போ இங்கே பாருங்க சுத்தமான நெய் தானே இங்கே அப்படி தான் வச்சுருக்கேன் இங்கே வந்து கொடுக்குற நெய் இருக்கேன் சுத்தம் பார்த்தாலே தெரியும் அந்த நெய் விளக்கில் பார்த்தாலே தெரியும் சுத்தமான நெய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுத்தமான நெய் அது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சுத்தமான நெய் அவங்கள என்ன பண்ணுவாங்க உள்ள மூலத்தை போய் பார்க்க முடியும் கர்மாவில் சாமான சேகரிக்கிறது பெரிய விஷயம் பாருங்க நாடாநிக்கு ஒரு ஹோமன் நடத்தணும்னா அவனை அங்கே போ ஃபோன் பண்ணி அவரை கேட்க வேண்டியிருக்கு மூணு தரம் ஃபோன் பண்ணி ஆளை பிடிக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் இந்த சாமானுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பண்ணிவிடுவானான்னு சந்தேகம் வேறு வருது நிஜமாக பண்ணிவிட்டியா எல்லாம் பண்ணிவிட்டியா அது கொண்டா காட்டு ஏன்னா நமக்கு எல்லாம் சரியாக நடந்தாகணும் நமக்கு அப்படி ஒரு வியாதி ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா பண்ணினா ஒழுங்காக பண்ணணும் இல்லாட்டி பண்ணக்கூடாது அப்படியே வளர்ந்துவிட்டோம் பழகிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் முடியலன்னா இருக்கு ஈஸ்வரார்பண வஸ்து அவ்வளோதான் அப்புறம் இதுக்கு எல்லாம் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணாலும் நெனைச்சு நிற்குமானா எல்லாம் பிரமாமா பண்ணியிருப்போம் நல்லா பண்ணியாச்சுன்னா அப்புறம் பெருக்கித் துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை தொடச்சுட்டே இருக்கணும் பெருக்கணும் அதுக்கு சம்பளம் வேணும் அதுக்கு பணம் வேணும் அதுக்கு ப்ரொவிஷன் சிஸ்டமெல்லாம் வேணும் இப்போ எஜ்ஞர் அஷ்டாதசோக்தம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் அஷ்டாதசோக்தம்னா பதினெட்டு பேர் சேர்ந்தது எஜ் பொதுவாக யாகங்களை வச்சுன்னு பேசுகிறார் அவர் பெரிய யாகங்களெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு சொல்கிறார் எஜமானன் பத்னி ரெண்டு பேர் பத்னி இல்லாமல் யஜமானன் இல்லாமல் கர்மா கிடையாது பிரம்மச்சாரிக்கோ சன்னியாசிக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ அக்னிகாரியம் கிடையாதுன்னு நேற்றிக்கே சொன்ன வகுப்பில் சொல்லியிருக்கேன் பத்னி யஜமானன் எதாக சரி இந்த சங்கல்பம் பண்ணுறதா இருந்தால் இங்கே அந்த புரோகிதர் அன்றைக்கி பண்ணுறவோ பார்த்தேன் இங்கே கூட அந்த பழக்கம் இல்லை இங்கே புரோகிதர் பாடசாலை வாத்தியார் அவர் சங்கல்பம் பண்ணுற மனைவி கையில் தண்ணி விட்டால் சங்கல்பம் விடலாம் நம்மளை இந்த ஊரில் அந்த பக்கம் பழக்கம் அந்த பழக்கம் கிடையாது தட்சணை கொடுக்குறவோ தண்ணி விடலாம் தண்ணி விட்டா தான் அந்த அம்மா பர்மிஷன் இல்லாமல் தட்சிணை கொடுத்துட்டு விடாது நம்ம நம்ம தான் சம்பாதிச்சோன்னு சொன்னாலும் அவங்க தான் தட்சிணை கொடுக்கறதுக்கு பர்மிட் பண்ணணும் இந்த மகாபலி கதையில் வரும் அந்த மகாபலி கதையில் இந்த மகாபலி வந்து வாமணனுக்கு தானம் பண்ணுறேன்னு சொல்லுவோம் வேண்டாம் பார் அவள் வந்து மகாபலியோட மனைவி கமண்டலத்தை எடுப்பான் அவன் கேட்பான் மகாபலி என்ன நீயும் வேண்டான்னு நினைக்கிறியா நான் இல்லை நான் ஜெலம் விட தயாராகிட்டேன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு இல்லை அவன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு எப்போடா போயிட்டு போயிருக்கு நான் போய்விட்றேன் நீங்கள் தானம் பண்ணுவோம் அப்படின்னு கமண்டரத்தை நீட் ரொம்ப விசேஷமாக அதை வர்ணித்து சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கேன் ஆக மனைவிக்கு எஜமானன் பத்னி ரெண்டு பேர் இருந்தால் தான் ஹோமம் பண்ண முடியும் அவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நாலு ரிக்வேதிகள் நாலு எஜுர்வேதிகள் நாலு சாமவேதிகள் நாலு அத்தர்ணவேதிகள் இந்த நாலு ருக்வேதிகள்லாம் ஹோத்துருக்கள் நாலு எஜிர்வேதிகள் அத்வரியுக்கள் நாலு சாம வேதிகள் உத்காத்தாக்கள் அப்புறம் நாலு அதருணவேதிகள் பிரம்மகணம் ஹோத்ரு கணகா அத்வரியு கணகா அப்புறம் வந்து உத்காத்ரு கணகா பிரம்மகணகா அப்படின்னு நாலு நாலு பேர் அதருணவேதிகள சூப்பர்வைசர் சரியா நடக்கிறதா பார்த்துட்டே இருப்பான் ஒழுங்காக ஆகுதி கொடுக்குறானா எல்லாம் பண்ணுறான் நான் ஹோமம் நடக்கிறோம் பார்த்துருப்பீங்களே அந்த முப்பத்தி மூணு ஹோமம் நடக்கணும்னா சரியாக நடக்கிறதான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருப்பான் ஒழுங்காக நடக்கிறதா சரியாக சொல்கிறானா அந்தந்த தேவத்தை அங்கங்கே ஆவாகனம் நடக்கிறதா அந்த தேவத இங்கே ஆகாசத்துக்கு பிராதியம் அங்கே வாயுவுக்கு பிராதியம் அங்கே அக்னிக்கு பிராதான்யம் அங்கே ஜலத்துக்கு பிராதியம் இங்கே வந்து புவனம் கலா தத்துவம் எல்லாம் முப்பத்தி குண்டம் தட்சிணாமூர்த்தி நடுவில் உட்காந்துருக்காரு முப்பத்தி மூணு குண்டத்துலேயும் வகையான தத்துவத்தை தியானம் பண்ணி ஹோமம் பண்ணிட்டு இருக்காள் அதுக்குள்ள மந்திரங்கள் அதுக்குள்ள இது அதுக்குள்ள திரவியங்கள் கரெக்டாக நடக்கிறதா சொல்லிக் கொடுக்குறவன் சரியா இருக்கானா ஹெல்ப் பண்ணுறவன் சரியா இருக்கானா ஹோம் பண்ணுறவன் கரெக்டாக பண்ணுறானா இத்தனையும் மெயின் பெரிய வேலை இது அவரம் கர்ம அடுத்தது அஷ்டாத கர்ம இந்த கர்மம் இருக்க இது ரெண்டாவது சென்டென்ஸ் இந்த வேதங்களில் யாதொரு கர்மம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எட் பதினெட்டு பேரை கூண்ட அந்த கர்மமானது தாழ்ந்தது அவரம்னு சொன்னால் கீழ்பட்டது அப்படின்னு இவ்வளவு முறையாக பண்ணுறதையே மட்டம்னு பேசுறது பாரு தர்மத்திலேயே தோஷம் சொல்கிறது சாஸ்திரம் தர்மம் இது தர்மத்தில் சொல்கிறது அதனால தான் கிருஷ்ணர் சர்வ தர்மான் பரித்தேஜனர் தர்மத்துக்குள்ள நுழையாக நாங்களாம் இதை பண்ணுறதே இல்லையான பண்ணாமையே பண்ணுறது இல்லைங்கிறது வேறு விஷயம் பண்ணுறதுங்கிறது முக்கியம் இல்லை பண்ணினா தானே சன்னியாசம் பண்ண முடியும் எதை சன்னியாசம் பண்ணுறது கர்மாவை சன்னியாசம் பண்ணணும் என்ன கர்மா பண்ணேன்னு ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணாமல் எப்படி கர்மாவை சன்னியாசம் பண்ண ஏதோ பண்ண போன ஜென்மாவில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறான் அவரம்னு சொன்னால் கீழேனு அர்த்தம் ஏன் இது கீழேன்னா எதை கம்பேர் பண்ணுற இது கீழேன்னா ஞானத்தோடு ஒப்பிடற இது கீழேனு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா உபாசனை இல்லாத கேவல கர்மம் அவரம் அவரம் தாழ்ந்தது அதாவது வெறும் காய்க்கம் கர்மம் வாச்சிக்கம் கர்மம் ஆனால் மானச கர்மம் சேரலை மனசு சேரலை நெய்யை விட்டுட்டு இருக்க யாரோ வந்தான் வாங்க வாங்க அப்படின்னா மனசு சேரலை இல்லை உதாரணத்துக்காக சொன்னேன் நெய்யை ஹோமம் பண்ணிட்டு இருக்கிற போதே வந்துட்டு இருக்கேன் செல்ஃபோன் இப்படி பாட்டு லேசாக மனசு அதில் சேர வேண்டாமோ மனசு சேரன உபாசனை இல்லை நான் ஜோ மனசு உபாசனை இல்லாத கர்மம் அவரம் கர்ம முதல்ல உட்கா இந்த நம்ம சாஸ்திராமே எடுத்துக்கோங்களேன் விஷ்ணு சாஸ்திரத்தை எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம பண்ணுற ஜபத்தே எடுத்துப்போம் தியானம் மௌனவியாக்கியா பிரகிட்ட பர பிர தத்துவம் யுவானம் ஜபங்கிறது ஒரு கர்மா ஆனால் அந்த கர்மாவுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் தியானம் மௌனவியாக்கியா சுவாத்வாராமம் உதித்தவதனம் தட்சிணாமூர்த்தி வீடு தியானம் பண்ணிட்டு தான் ஜபம் பண்ணுறோம் அப்புறம் பண்ணி முடித்த பிறகு தியானம் விஷ்ணுசாஸ்திர நாம சொல்கிற போது ஷாயம் பாரிஜாத்தேமசிம்சனோபரி ஆசீனம் அம்புதாமம் ஆயத்தாட்சம் அலங்கிருத்தம் சந்திரானம் சதுர்பாஹும் ஸ்ரீவத்சாங்கிதசசம் அப்புறம் முக்கியமான ருக்மிணிசத்தியபாம சகிதம் கிருஷ்ணமா அப்படி தியானம் பண்ணிட்டு ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோதவத் பிரபு எந்தெடுத்தாலும் தியானஸ்லோகம் சொல்லாமல் கர்மா கிடையாது இங்கே வந்து வைதிக கர்மாக்களில் இதில் உபாசனை ஹிரண்ய கர்ம உபாசனையோ விராட் உபாசனையோ இல்லாமல் கேவலமாக பண்ணினா கர்ம அவரம் பவதி ஏஷு கர்ம அவரம் பவதி ஏஷு வேதேஷு அஷ்டோகம் கர்ம தத் அவரம் பவதி தத் அவரம் பவதி அது அவரம்னா கீழானதாகும் அடுத்தவரி ஏதத்து ஏ ஸ்ரேயா அபிநந்தி தேடா இதுவே வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் உழை உழை உழை உழைப்பதே இன்பம் ஒரு பாட்டு உண்டே ஒரு ஃபேமஸ் பாட்டு உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் என் தோழா ஒரு பாட்டு உண்டு கேட்டிருக்கீங்களோ ஏ ரொம்ப நாள் மாதிரி மறந்து போச்சு உழைப்பதிலா உழைப்பை பெறுவதில்லா இன்பம் சொல் என் தோழா அப்படின்னு வரும் இந்த மெட்டு ஞாபகம் இருக்கு உழைப்பதில்ல சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாட்டு உழைப்பை பெறுவதில்ல நீ உழைக்கிறதுல இன்பமா இன்னொருத்தனுடைய உழைப்பை நீ வாங்குறதுல உங்களுக்கு இன்பமா அப்படி ஒரு பாட்டு மாதிரி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா இத்தனைக்கு நாங்கள் வேதத்திலே தான் இருந்திருக்கோம் அங்கங்க இந்த கல்யாணத்துலாம் சினிமா பாட்டு போடுவோம் இந்த நாங்கள் வேதம் பா வீட்டில் உட்காந்து திண்ணையில் படிச்சுட்டு இருப்போம் வந்துடுற அஞ்சு பசங்கள்லாம் சொல்கிற மாதிரி தான் படிச்சுட்டே இருப்போம் ஊர் போட்டுகிட்டே இருப்போம் அப்படி போட்டுருக்கிற போது அப்பப்போ கல்யாண முகூர்த்தம் வந்துடும் ஊரெலாம் பெரிய இந்த ஊரில் நிறைய கல்யாண மண்டபம் நாங்கள் படிக்கிற இடத்த சுற்றி ஒரே கல்யாண மண்டபம் எல்லா ஜாதிக்கும் மண்டபம் உண்டு எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் திருவிழாவுக்காக மடம் அந்த திருவிழா மடம் கடைசியில் கல்யாண மண்டபமாக மாறிச்சு அந்த கல்யாண மண்டபம் மாறுனால் அப்புறம் எல்லாம் ரெக்கார்ட் போட்டுடுவோம் இங்கே அங்கேயும் பாட்டாக கேட்கும் அந்த காலத்துல இந்த மாதிரி நல்ல பாட்டெலாம் கேட்கும் அப்படி கேட்கறதுனால அந்த பாட்டெல்லாம் காதில் விழுந்து அது ஒரு சம்ஸ்காரம் இடையில கேட்டுகிட்டே இருப்போம் அப்புறம் அப்போவும் சொல்வார் அதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ண முடியும் காதில் விழுது வஞ்சாயசூ வந்திருச்சு அவர் அவர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக ஆழமாக சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம் அந்த பக்கம் போனார்னா ஏ ஏ தேனா அபிஷாஜத்தே நாங்கள் அது ஒரு வாழ்க்கை ஏ தத்து ஸ்ரேயா ஏ அபிநந்தந்தி ஏத்தத்துனா என்ன அர்த்தம் ஏதத் கர்ம இந்த கர்மத்தை ஸ்ரேயஸ் வாழ்க்கையோட லட்சியம் நான் சாகர் வரைக்கும் இதைத்தான் பண்ணிகிட்டே இருக்க போறேன் ஸ்ரேயா இதுதோ பரமஸ்ரேயஸ் என்று ஏ அபிநந்தி எவர்கள் அதை மிகவும் பாராட்டுகின்றார்களோ கர்மத்தையே பாராட்டுகின்றார்களோ அபிநந்தந்தி தேடா இதுவே அல்டிமேட்டா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னா திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி அதிருத்திரம் சண்டிஹோமம் இதே தான் வழி புதுக்கோட்டையில் ஒரு சாஸ்திரிகள் இருக்கார் வயசு எண்பத்தஞ்சாச்சு நான் அவர் முதல்ல என்ன வந்து சுவாமிலா வர்ற போது கேட்டார் எங்கிட்ட வந்து நீங்கள் தான் இந்த மடத்துக்கு சுவாமிலா வரணும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் முதல்ல சொன்ன வார்த்தை உங்களுக்கு வயசாகாச்சு உங்களுக்கு சந்யாசத்துக்கு உள்ள தகுதியெல்லாம் சாஸ்திரப்படி இருக்குது சாஸ்திரப்படி இருக்குது அதனால் நீங்களே வாங்கின்னு பேசாமல் மடத்தில் நான் அவர் ரொம்ப லாஜிக்காக பேசினார் அவர் சொன்னார் நான் சொன்னேன் அவர் சொன்னது அவருக்கு இஷ்டம் இல்லைங்கிறது வேறு விஷயம் அவருக்கு சன்னியாசம்னாலே பயமாக இருக்குது அது அப்புறம் புரிஞ்சுது அதனால தான் இப்போ பாருங்கள் அவர் விடவே மாட்டார் அவரு தான் ரிச்சுவலில் வந்து எக்ஸ்பர்ட் இன்றைக்கும் ரிச்சுவலை விடுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை அவர் என்ன சொன்னார் சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நானே ஆயிடுறேன்னு வச்சுப்போம் எனக்கு இப்போ வயசாகிடுது என்ன வயசாகிடுது கொஞ்ச நாளில் நான் இன்னொருத்தனை பார்க்கணும் என்ன அதுக்கு இப்போவே நான் யார்கிட்டையோ கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போய் நான் சுவாமிகளாய் அதுக்கப்புறம் நான் திரும்ப அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளே நானே போயிடுவேன் ஆகையினால் நீங்கள் ஒத்துக்கிறது தான் அப்புறம் அந்த இதில் எழுதியிருக்காங்க அந்த வீட்டில் எழுதியிருக்காங்க செலிபஸி தான் சுவாமி மடத்துக்கு சுவாமியாக வர முடியும் அதாவது பரிபூர்ண பிரம்மச்சாரி தான் மடத்துக்கு பீட்டாதிபதியாக வர முடியும் கிருஹஸ்தாசிரமத்துக்கு போனவர்கள் வர முடியாதுன்னு எழுதி வைத்திருக்கிறார் அது சரி அப்புறம் தவிர்க்க முடியல ஒத்துணுட்டோம் நடந்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க வர அக்ஷய திருத்தே எட்டாம் தேதி வந்தால் மூணு வருஷம் ஆச்சு நான் எப்போ பார்த்தாலும் ராத்திரியும் பகலும் நேற்று இந்த கர்மா அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நானும் பண்ணுறது சந்தோஷம் தான் எனக்கும் ஆனால் அவர் சொல்றதை பார்த்தா என்னது இந்த வயசுல இவ்வளவு ரிச்சுவலில் இவ்வளவு இது முடியாது ரொம்ப சிரமம் ஏ அபிநந்தி அதெல்லாம் அடுத்தது இதெல்லாம் அங்கே சொல்லப்படாது நான் உங்கள்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அவர் இங்கே எங்கள் காதாக கேட்க போகிறது சும்மா சொல்லி வைங்க ஏத்தத்து ஸ்ரேயா நம்ம பக்கத்தில் அனுபவத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா வயசாச்சு எதாவது வேதாந்தமாக படிச்சுட்டு இருக்கலாமா இல்லையோ இல்லை இல்லை திரும்ப திரும்ப லிஸ்ட்டு போட்டு ஃபோனை பண்ணி அவங்ககிட்ட கூட அதை கொடுன்னு வாங்கித்தானே பண்ண வேண்டியிருக்கலாம் பொறுப்பாக பண்ணுவார் அதெல்லாம் அது வேறு விஷயம் அது ரொம்ப விசேஷம் ஆனால் இது வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல் இல்லை இதுவே பண்ண இது பாருங்கோ இந்த ஹோமத்தை பண்ணிவிட்டா அப்புறம் இதுக்கு ஈடு இணையா கிடையாது அப்படின்னா அந்த நேரத்தில் மண்டே ஆட்ட வேண்டியதான் ஆனால் உப்பரிஷத்து சொல்கிறேன் இந்த மந்திரத்தெல்லாம் உள்ளு கூட வச்சுன்னு எப்படி சிரிக்கிறது ஆசிரியர் வழிதான் இந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த படிச்சுருக்கோமா இல்லையா இந்த மந்திரம் மனசுக்குள்ளே இருக்கும் வந்து பாருங்க இந்த கர்மா மாதிரி சகலத்தையும் கொடுக்குறது உங்களுக்கு தர்மவனமாக கர்மா கொடுத்துடும் ஞானமாக எல்லாம் கொடுத்துருவோம் மோட்சமாக எல்லாம் அத்தனை இது கொடுத்துரும் அப்படின்னு உண்மையா உண்மை இல்லையே வேதம் நமக்கு ஞானத்தினால்தான் தெரிய விஷயம் ஞானம் விசாரஜன்யம் அது மாத்திரம் இல்லை விசாரம் பண்ணுன்னா விடணும் அதுவோ அகர்த்தாவை போதிக்கிறது இதுவோ கர்த்தாவை விருத்தி பண்ணுறது எப்படி பண்ணுறது கர்த்திருவத்தை அபிவிருத்தி பண்ணுறது அதுவோ வேதாந்தமாக என்ன பண்ணுறது அகர்த்தா அகர்த்தா அகர்த்தா சொல்லிகிட்டு இருக்கு இது வெடிஞ்செழுந்தால் நீ பிராமணனா சோமயாகம் பண்ணு நீ கத்திரியனாக அஸ்வவேதையாகம் பண்ணு நீ இந்த இந்த ஜாத்தியாக இந்த யாகம் பண்ணு அந்த ஹோமம் பண்ணு எப்போ பார்த்தாலும் இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தனித்தன்மையை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது கர்மகாண்டம் ஞானகாண்டமோ தனித்தன்மைக்கு நெருப்பு அணுகுண்டு வச்சு நாசம் பண்ணுகிறது எப்படி ரெண்டு ஒன்று சேரும் சேரவே சேரா அதில் ஏதத்து ஸ்ரேயா இதுவே பரம லட்சியம் என்று ஏ எவர்கள் அபிநந்தந்தி அபிநந்தந்தின்னு அர்த்தம் நந்தந்தி அபிநந்தந்தி நந்தந்தினால் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்தி வேதவாத ரத்தாக அபிநந்தந்தி தே மூடாக அவர்கள் மூடர்கள் முட்டாள்கள் பாருங்கள் கர்மம் பண்ணுறவனை போய் முட்டாளா கர்மமே பண்ணாமல் சோம்பேரியாக இருந்து சாப்பிட்றவனை சொல்கிறதுக்கும் சரின்னு தோணும் நமக்கு தர்மத்தில் ஸ்ரத்தை ரொம்ப முறையாக பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் யாகங்கள்லாம் ஆனால் உபனிஷத் அன்போட கண்டிக்க அட முட்டாளே இதுலையே நின்றுட்டியே இதுவே சுவாமி இந்த கோயிலுக்கு காலம்புரம் வர்றதே ஆனந்தமாக இருக்குது இந்த பூஜையே ரொம்ப நல்லா இருக்குது இந்த உபனிஷத் க்ளாஸ் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உபனிஷத்து கிளாஸ் தான் இன்னமும் அது பதிலாக பேசாமல் காலம்புரை பூஜை மத்தியான பூஜை சாயங்காலம் பூஜை இதெல்லாம் பார்த்து சில பேர் அப்படியே இருக்காங்க சில பேர் உபனிஷத்து கிளாஸ் மாத்திரம் வருவேன் அங்கே அங்கே இன்னும் இருக்குது ஒன்றுமே இல்லை இது அது கேஸ் அங்க என்ன இருக்கு ஒண்ணுமே அது என்னத்த இருபத்தி நாலு என்ன வேலை இருக்கு ஒண்ணு இதுல இருக்கணும் இல்லாட்டி அதுல இருக்கணும் ரெண்டும் கெட்டானா சும்மா சுத்தி இருக்கோம் பாருங்க யானை பண்ணிட்டு அங்க கதை பேசி இங்க கதை பேசுறோம் பாருங்க அது தர்மமாக ஆனா இங்க உபநிஷத்து உபனிஷத்து என்ன சொல்றது தர்மத்திலேயே எப்ப பார்த்தாலும் இருக்கக்கூடாது அதை விட்டு விசாரத்துக்கு வரணும் மூடாகா அந்த மூடர்களுக்கு என்ன கெதி ஏற்படும்னா மறுபடியும் மறுபடியும் ஜென்மா எடுப்பாங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக வேறு விதமாக சொல்லுகிறது கர்மத்தை செய்து கொண்டிருக்கும் ஜீவன் மீண்டும் மீண்டும் உடல் எடுத்து இன்பத் துன்பத்துக்கு ஆளாகும் என்ற கருத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறார் ஜரா மிருத்யும் தே புனகா ஏவ அப்பியந்தி புனகா ஏவ அப்பியந்தி புனகா அப்பியந்தி ஏவ மறுபடியும் அவர்கள் புறப்பார்கள் பிறந்தால் சொன்னால் போகிறதா பறந்துருப்பான் நல்லா எவ்வனமாக இருப்பான் உலக சுகத்தை எல்லாம் அனுபவிப்பான்னு சொல்லலை பயமுறுத்துறது மறுபடியும் முதுமை வரும் முதுமை முதுமைன்னா எல்லாருக்கும் இப்போ முதுமையாக இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த கொடுமை கூடாது சுவாமி சாகமும் முடியல வாழவும் முடியல தானே முதுமையாக இருக்கிறபோது தெரியுமே சுவாமிஜி சாகரத்துக்கும் முடியாது இது சரீரத்தை அழிக்கிறதுக்கு நமக்கு சாஸ்திரப்படி பார்ப்போம் சரீரத்தை நாம் அழிக்கக்கூடாது ஆயினாலும் சரீரத்தை காப்பாற்றி ஆகணும் அதே சமயம் சரீரத்திலையோ வேதனை சொல்லி முடியல முழங்கால் வலி முதுகு எல்லாம் எல்லாத்தையும் எத்தனை தர் தான் டாக்டர்கிட்ட சொல்கிறது அவரும் பாவம் மாற்றி மாற்றி மாத்திரை கொடுக்குறார் எல்லாம் கொடுக்குறார் என்ன பண்ணாலும் அவரே சொல்கிறார் இதெல்லாம் ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம் ப்ளீஸ் அக்செப்ட் அப்படிங்கிறார் அவர் அப்போ அதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கா தான் ஜரா ஜராவஸ்தா ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம்னர் பகவான் கீதையில் பதிமூணாவத்தியாயத்தில் இது தோஷத்தை தெரிஞ்சுக்கணும் ஜரா மிருத்யுங்கிற மரணம் பிறப்பு முதுமை இதை போட்டதுனால உபரக்ஷணம் மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கணும் ஜென்மதுக்கம் ஜராதுக்கம் வியாதி துக்கம் புனகா இதெல்லாம் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இந்த ப்ராபலத்தில் மாட்டிக்கணுமாப்பா எத்தனை எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் சரீரத்தை அடைஞ்சு கஷ்டப்படக்கூடாது அதனால் இந்த மூடர்கள் என்ன பண்ணுவார்கள்னா கர்மாவை பண்ணி பண்ணி மேலையும் கீழையும் போயின்றே இருப்பான் போக்கு வரவுடையவனாக இருப்பான் போக்கு வரவற்ற பேரின்பத்தை உணர வேண்டாமோ ஆக இந்த உடம்பால போக்குவரவோட இருக்கிற இன்பத்தை எதுக்கு நாடணும் என்று இந்த மந்திரம் கர்மத்தை நன்றாகவே தைரியமாக சந்தோஷமாக கண்டனம் பண்ணுகிறது ஆறு மந்திரத்துல கர்மத்தை புகழ்ந்தது ஏகி ஏகி எப்படி அழகா சொல்லுது இது முதல் மந்திரம் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் பிரியாம் வாச்சம் அிவதா அர்ச்சயந்தியகா ஏஷகா வகா புண்ணியா சுக்ருதா பிரம்மலோக்கா என்ஜாய் சந்தோஷமாக இருங்க ஆனந்தமாக இருங்கோ நீங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கேன் எத்தனை நாளைக்கும் அப் உள்ளுக்குள்ள வாழ்வு எத்தனை நாளைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அப்போ போய்டும் ஆனால் இப்போ அங்கே மந்திரம் அழகாக சொல்கிறது போரும்ப்பா நிறுத்திக்கோ சொல்கிறது இல்லையே எங்கள் ஊரில் நிறைய பேர் இப்படி சொல்லலையே கடைசி வருகி இதுதான் உன் கர்மமே முக்திக்கு மோட்சத்துக்கு சாதனம் சொல்லிவிட்டாங்களே அப்படின்னா அடுத்த க்ளாஸ்க்கு வா வச்சுக்கிறேன் அப்படின்னு ஓம் பதிரங்கர்ணேணுயாம தேவா பதிரம் பசியே மாஷிர்யஜரா ஸ்திரைரங்கை சுஷ்டு வாநூபி வியசேம தேவஹி தஞ்சதாயு ஸ்வஸ்தினோ விரதசிரவா ஸ்வஸ்தி நூஷா விஸ்வவேதாக ஸ்வதிரஸ்தோ அரிஷ்டேமிஸஸ் ஓம்ா் ஷாந்தாஹரி ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூதவிபா வோமவத் திணாமூரே நம மூல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி